கந்தர் அனுபூதியின் பனிரெண்டாம் பாடல் உபதேச திருப்பாடல் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளனே என்பது இந்த உபதேச பாடல் சும்மாயிரு சொல்லற என்பது அருணகிரிநாதருக்கு முருகன் செய்த உபதேசம் அது எப்படி சும்மா இருப்பது ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன் நீ என்ன செய்கிறாய் அவன் கூறினான் நான் சும்மாயிருக்கிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சும்மா இருப்பதென்ன அவ்வளவு எளிதான செயலா அவனிடம் மீண்டும் கேட்டேன் என்ன செய்கிறாய் மீண்டும் சொல் வேலையில்லாமல் சும்மாயிருக்கிறேன் என்றான் இவன் செயல் புரியாமல் சும்மாயிருக்கிறான் ஞானிகள் சிந்தையை அடக்கிச் சும்மாயிருக்கிறார்கள் இது மிக கடினமான செயல் சிந்தையை அடக்கி மௌன நிலையில் இரு என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்தான் எப்பொழுது சும்மா இருக்கும் சுகம் கிடைக்கும் இறை அனுபவம் பெற்றால் சும்மாயிருக்கலாம் அனுபவம் பெருமுன் ஆடிய மனம் அனுபவம் பெற்றால் அடங்கி போகும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பார்கள் சான்றோர்கள் எப்பொழுது அனுபவம் கிடைக்கிறதோ அப்பொழுது மனம் சும்மா இருக்கும் பேச்சு குறைந்து போய்விடும் பகவான் ராமகிருஷ்ணர் இதை அழகாக ஒரு கதை மூலம் சொல்லுவார் ஒருவன் வந்து அவரிடம் கேட்டான் ஐயா நான் பக்குவப்பட்டு விட்டேன் என்பதை எப்படி அறிவது பகவான் ராமகிருஷ்ணர் அவனை கூட்டிக் கொண்டு ஒரு கடைக்கு போனார் அது ஒரு சிறிய கடை ஒரு பாட்டி வடை சுட்டுக் பகவான் ராமகிருஷ்ணர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் பாட்டி வடை சுடுவதை நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க வேண்டும் நன்றாக பாருங்கள் என்றார் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வடையை தட்டினால் வானொலியில் போட்டால் கொஞ்ச நேரம் ஆயிற்று எடுத்தால் வடை நன்றாக பக்குவப்பட்டு வெந்திருக்கிறது பகவான் ராமகிருஷ்ணர் கேட்டார் பாட்டி இந்த வடை பக்குவப்பட்டு வெந்திருக்கிறது என்பது உனக்கு எப்படி தெரிந்தது கையை வைத்து தொட்டா பார்த்தாய் பாட்டி சொன்னால் தொடட்டு கொண்டே சுத்தும் எப்பொழுது வடை பக்குவப்பட்டு விட்டதோ அப்பொழுது சத்தம் போடாது ராமகிருஷ்ணர் பக்குவப்பட்ட மனம் சத்தம் போடாது பக்குவப்பட்ட மனிதன் அதிகம் பேச மாட்டான் மோனம் என்பது ஞான வரம்பு இதுதான் மௌன நிலை சிந்தையை அடக்கி மௌனத்தில் இரு இறை அனுபவம் பெற்றால் பேச்சு அடங்கும் சிந்தையும் அடங்கும் பந்தியில் சாப்பிடுவதற்கு உட்காருகிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது சாப்பாடு வந்து அப்பொழுது ஒருவரும் பேச சாம்பார் சாதம் வரும் ரசம் சாதம் வரும் மோர் சாதம் வரும் பாயாசம் வரும் சாப்பிட்டு கொண்டே தவிர ஒருவரும் பேச மாட்டார்கள் முன்னால் பேச்சு இருக்கும் அனுபவிக்கும் போது பேச்சு இருக்காது சும்மாயிருக்க சுக உதயமாகுமே இம்மாய யோகமினி ஏன் என்று கேட்கிறார் தாயுமானார் சும்மாயிருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே என்றும் தாயுமானார் பேசுகிறார் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் சும்மாயிரு சொல்லற என்ற உபதேசத்தை சுட்டி காட்டிய பாடல் மதுரையில் கட்டிகுளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் என்ற பெருஞ்சித்தர் வாழ்ந்து வந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சமாதியானவர் ஒரு நாள் மதுரையில் தன் வீட்டு வாசற்படியில் மாரியப்ப சுவாமிகள் என்ற இசை மேதை உட்கார்ந்திருந்தார் அந்த வழியில் மாயாண்டி சுவாமிகள் நடந்து போனார் இவரை பெரிய சித்தர் என்று கூறுகிறார்களே அது உண்மையானால் இவர் என்னிடம் வந்து இப்பொழுது நான் நினைத்துக் கொண்டிருக்கிற உபதேச பாடலை பாடச் சொல்லட்டும் என்று நினைத்தார் மாரியப்ப சுவாமிகள் தெருவில் மாயாண்டி சுவாமிகள் இவர் வீட்டுக்கு பக்கத்திலே வந்தார் அருகில் வந்தார் நின்றார் கந்தர் அனுபூதியில் செம்மான் மகளை திருவிடும் திருவிடன் சும்மா இருக்க வைக்கும் உபதேச பாடலை பாடு என்றார் மாரியப்பசாமி வியப்படைந்தார் திகைத்தார் நினைத்த பாடலை மாயாண்டி சுவாமிகள் பாடச் சொல்லிவிட்டார் என்பது தெரிந்தது அந்த பாடலை பாடினார் மாயாண்டி சுவாமியின் சீடராக மாறினார் அவர் மேல் பதிகம் பாடினார் கிளிக்கண்ணி பாடினார் சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த பாடல் அவர்கள் கூறியபடி சிறந்த உபதேச பாடலாகும் அருணகிரிக்கு இறைவன் உபதேசித்தான் அருணகிரி நமக்கு அதை உபதேசித்தான் திருப்போரூர் சந்நிதி முறையில் சிதம்பர சுவாமிகள் சும்மா இருயனி சொல்ல பொருளொன்றும் அம்மா அறிந்திலம் என்று அன்றுரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயேற்கு கருணை பொலி போரூரா காட்டு பாடுகிறார் இது கந்தர் அனுபூதி பாடலை வைத்தே எழுதப்பட்டது இப்பாடலில் தான் பெற்ற மௌன உபதேசத்தை பாடுகிறார் அருணகிரியார் முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் என்கிறார் சிவந்த திருமகளான மான் இயன்ற மகள் வள்ளினாச்சியார் அவளை தினைப்புணத்திற்கு வந்து திருடிச் சென்ற திருடன் முருகன் தெரியாமல் எடுத்துச் செல்வது திருட்டுத்தானே சிவபெருமானாகிற தந்தை உள்ளங்கவர் கல்வன் செவ்வேளாகிற மகன் பெண்ணை திருடிய கள்வன் இவர்களுடைய மாமன் திருமால் வெண்ணை திருடிய கள்வன் நம்மாழ்வார் பேசுகிறார் முனியே நான் முகனே முக்கன் அப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா என்கிறார் திருமாலை பற்றி அவர் இப்படி பாடுகிறார் கவியரசு கண்ணதாசன் கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதம் இல்லை தோழி அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பலகோடி என்கிறார் இது போல முருகனும் திருடன் அடியார் உள்ளங்களை திருடி கொள்ளும் ஆறுமுகன் பெம்மான் ஆகிய பெருமான் அவனுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை தந்தையைப் போல அவனும் பிறவாயாக்கை பெரியோன் அவன் சொன்ன உபதேசம் சும்மாயிரு சொல்லற என்பது உயிரானது மனம் நாக்கு உடல் மூன்றும் செயலற்று போக நான் எனது என்ற செருக்கு ஒளிந்து மௌன நிலை அடைந்து முருகன் திருவடியில் ஒடுங்கி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் சொல்லறச் சும்மாயிருக்கும் நிலை இந்த உபதேசம் கிடைத்ததும் அம்மா பொருளொன்றும் அறிந்திலனேன் உலகப் பொருள்களை நான் அறியாதபடி அதிசயம் நிகழ்ந்து விட்டதே அம்மா என்று ஆச்சரியப்படுகிறார் அருணகிரியார் இந்த மோன இன்ப நிலையில் காண்பான் காட்சி காட்சி பொருள் மூன்றும் தெரியாது இதைத்தான் பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்கிறார் அருணகிரியார் என் ஆணை என் ஏகம் இரண்டு எண்ணாமல் சும்மா இருவென்று சொன்னான் திருஞான சம்பந்தன் சீகாளி நாடன் அருளாளன் ஞான என்று ஒளிவில் ஒடுக்க பாடல் பாடுகிறது சும்மா இருக்கவைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் அம்மா பொருள் இதனை அடைய விடுங்கி நண்டி என்கிறார் பட்டினத்தார் இந்த பாடல் சும்மாயிருக்கும் எல்லையு செல்ல விட்ட ஏற்றத்தை பாடுகிறது செம்மான் மகளிர் திருடும் திருடல் பெம்மான் முருகல் பிறவான் இரவா முருகல் பிறவான் இரவான் பெம்மான் முருகல் பிறவான் இரவா அற என்றலுமே அம்மா அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அறிந்திலனே